திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருபாதிரி புலியூர் திருவிருத்தம் திருச்சிற்றம்பலம் ஈன்றாளுமாய் எனக்கெந்தயுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாயுலகம் படைத்து புகந்தான் மனத்துள்ளிருக்க ஏன்றான் இமயவர் கண்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாயிருந்தனன் தன்னடியோங்களுக்கே பற்றாய் நினைந்திட போது நெஞ்சே இந்த பாறை முற்றோம் சுற்றலை கடல் மூடினும் கண்டேன் புகழ் நமக்கு உற்றான் உமயவட்கண்பண் திருப்பாதிரி புலியூர் முற்றா முளை மதிக்கண்ணியினான் தனமுய்கழலே விடையான் விரும்பிய நுள்ளத்திருந்தானினி நமக்கிங்கு அடையாவலம் அருவினை சாரா நமனை அஞ்சோம் புடையார் கமலத்தையன் போல் பவர் பாதிரி புலியூர் உடையடியார் அடியடியோங்கரியதுண்டேம் மாயமெல்லாமற்ற விட்டிருள் நீங்க மலை மகற்கே நேயம் நிலாவிருந்தவன் தன் திருவடிக்கே தேயமெல்லா நின்றிரைஞ்சோ திருப்பாதிரி புலியூர் மேயனெல்லான் மலர்பாதமென் சிந்தையுள் நின்றனவேம் வைத்த பொருள் நமக்காமென்று சொல்லி மனத்தடைத்து சித்தமுறுக்கி சிவாய நமவென்றிருக்கி நல்ல முய்த்த கதிர்மதி போல்வாரவர் பாதிரி புலியூர் அத்தன்னருள் பெறலாமோ அறிவிலா பேதை நெஞ்சேம் கருவாய்கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பகின்றேனுளால் திருவாய் புலிய சிவாய நமவென்று நீரழிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூரனே எண்ணாதமரர் இறக்க பறவையுள் நஞ்சமுண்டாய் தின்னாரசுரர் திரிபுரம் தீயழச்செற்றவனேம் பண்ணார் தமைந்த பொருள்கள் பயில் பாதிரி அன்னார் அண்ணார் நுதலாய் கழல் நங்கருத்தில்வுடையனவேழுவாய்பிறக்கினும் புண்ணியாவுன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தரவேண்டும் இவ்வையகத்தே தொழுவார்கிறங்கியிருந்தருள் செய்திரி புலியூர் செழுநீர் புனர் கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணே மண்பா தலைக்கு மாள் கடல் மூடி மற்றேழுலகும் விண்பால் திசை கெட்டிரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே ம நமக்கொன்று கண்டோம் திருப்பாதிரி புலியூர் கண் பாபு நெற்றிக் கடவுச்சுடரான் கழலின ஏம் திருந்தா அமன்தந்தீ நரிப்பட்டு திகைத்து முத்தி தருந்தாளினைக்கேஷரணம் புகுந்தேன் வரையெடுத்த பொருந்தா அரக்கன் உடல் நெறித்தாய் பாதிரி புலியூர் இருந்தாய் அடியேனி பிறவாமல் வந்து ஏன்று கொள்ளே சுவாமி தோன்றா துணையீஸ்வரர் அம்பாள் தோகயம்பிகையம்மை திருச்சிற்றம்பலம்